அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவலிலிருந்து ஏசி மானுவல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு நேர மேலாண்மை சீன நாட்டில் யாங்ஸோங் என்ற பகுதியில் பல இளைஞர்கள் நீச்சலில் தீரராக இருந்தனர் நீச்சல் தன்னம்பிக்கையை தருவதோடு வாழ்வில் எதிர்நீச்சல் போடவும் கற்றுத்தருகிறது அங்கு ஆழமான நதியை சில இளைஞர்கள் கடக்கும்போது மழைப்பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட படகு கவிழ்ந்தது அனைவரும் நதியில் விழுந்து நீச்சலடிக்க ஆரம்பித்தனர் அவர்களில் மிக சிறந்த நீச்சல் வீரன் ஒருவனும் இருந்தான் ஆனால் அவன் அன்று சரியாக நீந்தாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான் ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய் நீ அதிசிறந்த நீச்சல் வீரனாயிற்றே என்று மற்றொருவர் வினவினார் தங்களை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவர்களுக்கு வியப்பா இருந்தது நான் என்னுடைய கச்சியில் ஆயிரம் பொற்காசுகளை கட்டி கொண்டிருக்கிறேன் அதனால் தான் என்னால் வேகமாக நீந்த முடியவில்லை என்று சிறப்பான முறையில் நீச்சல் அடிக்கிற அந்த நீச்சல் வீரன் கூறினான் அவற்றை தூக்கி அறிந்துவிட்டு நீந்தி கரைசேர் என மற்றவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவற்றை விட மனமில்லாமல் அவன் தன் அரிய உயிரை நீத்தான் எது எந்த நேரத்தில் முக்கியம் என்று சரியான முடிவெடுப்பதில்தான் வாழ்வின் வெற்றி அடங்கிருக்கிறது. அதுவே சிறந்த மேலாண்மை என்பதைத்தான் தொன்மை இந்த சீன நாட்டின் கதை சொல்கிறது சிந்திப்போம் செயல்படுவோம் நேர மேலாண்மையை வாழ்வில் பின்பற்றுவோம் நன்றி